இருபத்தஞ்சு பசுமாடு வந்து சாமி கும்பிடாது அதெல்லாம் கும்பிடாது அதுக்கெல்லாம் அறிவு பகுத்தறிவு இல்லை கடவுளை கும்பிடணும் அது சமயம் அதுக்கு வந்து பங்களா கட்டணும் மினிஸ்டர் ஆகணும்னு ஆசையும் கிடையாது ஆட்டுக்கோ மாட்டுக்கோ கோழிக்கோ குதிரைக்கோ அந்த ஆசையும் கிடையாது மனுஷனுக்கு தான் இருக்கு மனுஷனுக்கு தான் புத்தி இருக்கு மனுஷனுக்கு தான் ஆசை இருக்கு அதனால அவன் என்ன போல செய்கிறான் அது சரியா செய்கிறானா இல்லையாங்கிறது அவனுக்கு தெரிய மாட்டேங்குது நமக்கு அறிவு இருக்குங்கிறதே நமக்கு சரியா தெரிய மாட்டேங்குது இது முதல் அம்சம்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 சாமி எங்களுக்கு எல்லாம் படிக்கிற வயசு போயிடுச்சுன்னு சொல்லக்கூடாது சாகர் வரைக்கும் படிக்கணும் படிச்சுட்டே இருக்கணும் ஏதோ பள்ளிக்கூடத்துல படிச்சா மாத்திரம் படிப்புன்னு நினைச்சிடாதீங்க அந்த படிப்பு எல்லாம் வயிற்று பழப்புக்கு படிப்பு இந்த படிப்பு தான் நிம்மதியா இருக்கிறதுக்கான படிப்பு அந்த படிப்பு தான் சொல்லிட்டு இருக்கும் ஆகையினால அறிவு இருக்கு இந்த அறிவை வளர்த்துக்கிறதுக்கு நிறைய புத்தகம் எல்லாம் இருக்குன்னு சொன்னேன் இந்த பாடம் படிக்கிறதுக்கு குரு ஒரு ஆசிரியர் சொல்லிக் கொடுக்கணும் நான் சொல்லி கொடுக்கறேன்னா எனக்கு எங்க குரு சொல்லி கொடுத்துருக்க நான் புதுசா குருவாயிட முடியாது நான் ஒரு குரு கிட்ட வந்து சிஷியனா இருந்து படிச்சிருக்கேன் இன்னும் படிச்சுட்டு இருக்கேன் இப்ப நாங்க படிக்கிறேன் படிக்கிற சக்தியை கொடுத்திருக்காரு குரு அப்புறம் சந்தேகம் வந்தா அப்பப்ப தெளிவுபடுத்துற வாய்ப்பையும் கொடுத்திருக்காரு குரு அப்ப குரு கண்டிப்பா வாணும் உங்களை மனசார வாழ்த்துறேன் ஹரி ஓ